அடுத்த நாட்டேன்பு தனக்கு வாரிசு இல்லை என்று கவலை தனக்கு தென்னாலே தனக்கு தன்னுடைய மாற்றங்களை அணிவிக்கிறது ஒரு ஆள் வேணும் என்று ஒரு ஆசை அது ஒரு ஆசைதான் எது என்ன ஆசையில் அது ஆசை என்ன கொடுத்து கொள் சில பேர்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வேறு ஆசை இருக்கும் சில பேர்களுக்கு எல்லாம் இருக்கும் ஒரு வாரி கேட்கணும் ஆசை இருக்கும் மனதாளித்தான் எல்லாருக்கும் கருத்து அது என்ன என்று அது சம்பந்தப்பட்ட கேட்கும் போது ஜென்மன் செய்த பாவத்தை முடியும் சொல்லியிருப்பார்கள் என்பது நுண்ணத்தீர்த்தங்கள் என்று நம்ம நாட்டில் மேலவனை புண்ணிய பவனி எல்லாம் கிடையாது நதிகளுக்கு சரஸ்வதி செந்தி கோதாவரி கைறி இலட்சுமி வாய்கு மகா லத்தியா பச்சை பருக சொல்லி குடிப்பார்கள் கம்பீர குடிக்கிறாலும் கூட அன்றாட குடிக்கிற நீர் இந்த மந்திரத்தை சொல்லி குளிக்க அந்த பயணம் சாத்தியம் அதனால புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு போய் விடக்கூடிய சமுதிரம் இருக்கு அதன் அதிபதி அதில் குடிக்க எல்லா புண்ணியங்களும் சந்திருஷ்ணம் சொல்லிக்க முடியாத குழிங்க ஒரு மாசம் அமாவாசை அமாவாசை முக்கியம் ஆடிய அமாவாசை அமாவாசை இரண்டாமாவாசை தட்சிண காலம் புத்திரான காலம் புண்ணிய காலம் சொல்லப்படுது காலம் மாறும்போது இதன் மாதம் அமாவாசை அது சிறப்பு அப்படி செய்யலாம் என்பது சாஸ்திர அஞ்சியம் அதனால் அம்மையே முதலாம் கடல்மா நதியில் தோய்ந்தும் பண்ணி பாவங்களை போக்குறதுக்காக மகாராஜ் சென்றாராம் அரண்மனை சனையான திருமணத்தல் வழிபாடு செய்தார் சிவம்பூர் கடையில் பரிச்சை நிறைய சூழ்நிலைக்கின்ற திருமணியும் அனுபவம் செய்தார் தங்கையார் பூஜை செய்தும் தமிழினாலே போட்டு பண்றார் குழுக்களை வைத்து அவர்களும் பன்மார பலன் வராத காலி செய்தார் அவ்ளதான் கோயில போய் ஒரு பிள்ளையா விலை போட்டு வந்துரு அப்படின் போங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் போட்டு வந்துரு அதால செய்ய முடியும் அது கூட ஆனால் பெரிய வர செலவு ராஜாக்கள் சிலவர்களுக்கு அதிகமாக அதாவது யஞ்ச செலவு அதாவது செஞ்சு அதில் புத்தகம் நிறைய பொருள்களுக்கு அதுகளுக்கு அளித்து அறிஞர் நம்ம தேன சாப்பாடு போடுமா அது ஐந்துதான் காலையை சொல்லிட்டு போறதா அடிச்சு சேர்த்து போடலாம் சாப்பிடற நேரத்துக்கு போனா அப்புறம் போட்டோன்னு இருக்கும் ரெண்டு நாடும் போட்டி அப்படி சமைச்சு சாப்பிடலாம் இருக்கு செல்விருந்து வரி விருந்து பார்த்து இருப்பான் சாப்பிட சாடு போயிட்டான் இல்லாம சமை சாப்பிடணும் அப்படியே யாராவது இருக்காது வெயில பாத்து விட்டு சேர்த்து போடலாம்லவா என்று எதிர்பார்ப்பாங்க எல்லாமே பசி எடுக்குது நீ சமைச்சா பொண்ணுமே இந்த ஐதிகரம் வச்சா தப்பா போச்சுன்னு அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில்ல அவங்க அப்படின்னு நினைச்சாக்க தேவரும் வரவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்ன இருக்கும் புண்ணிய சேர்த்தனால தேவரெல்லாம் வாங்கன்னு வரவேற்பு கர்மம் தேவரும் பேர்வங்களுக்கு இது வேறு வித்யா கர்மங்கள் செஞ்சு சம்பாதிக்கணும்னு தேவையில்லை தெரியு வரவர்கள் புண்ணியங்கள் அந்த காலத்தில் எதிரே எப்போது அதிகமே இல்லை இப்போ பிச்சைக்காரங்களா போயிட்டாங்க உண்டு கிழப்புகள் இல்லாத காலம் ராஜிகள் இல்லாத காலம் அந்த காலத்துல இது முக்கியம் போய் கேட்போம் சரிந்தான் போடுவாங்க என்ன இவங்க போய் அதில் சாப்பிடு வர்றாங்கல்ல தெரியும் இல்லை அறிவுகள் அழுத்தம் என்கா ராஜா குடும்பத்தில் கூட வர்றாங்க ஆனா அவை மாதிரி சன்னியாசிகள் பெரிய அனுபவங்களா வருவாங்க அதிக வரலாம் அதுகளுக்கு அளித்தும் தியாகம் செஞ்சு அதில் திரவங்கள் அப்படின்னு போட்டி எரிக்க வைக்க அதான் காட்சி தியாகம் கர்மங்கள் சாத்தி சொல்லப்பட்டிருக்கு இப்ப கொடுக்க மனசோதில்ல இப்படியாவது கொடுக்கட்டுமே மனதை பக்குப்படுத்தா கர்மகால வழியா சுழமில்லையா அந்த பக்குவத்துக்கு ஏற்ப புண்ணியம் புண்ணியத்துக்கு ஏற்ற சோகம் உண்டு சாதாரண மக்களுக்கு சாதாரண அதனால மாதிரியில் நீந்தும் பூவளம் நீந்தும் அப்புறம் யாத்திரை அதாவது தீர்த்தயா தீர்த்தாரணம் மூச்சல தீர்த்தம் தீர்த்தயாத்திரை என் பண்றதுதான் ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை தான் அஞ்சு கோபம் உளம்பலா செய்த மீறட்டு ஏழு மாதம் கடைசியில் தேவரம் தேவராலயம் கோயில்களுக்கு நிறைய பொங்கல் பூசா கட்டுறது அல்லது திருப்பி செய்யறதுக்காக நிறைய தேவராலயம் சாலைகள் செப்பன்ட்டார் புதுபோல் போட்டார் அக்ரகம் அக்ரகாரம்னா பிராமணருக்கு இடம் அதாவது கிரக முன்னாள் வீடுகள் ஆறு மணா வரிசை ஆறுனா முதல் முழு வருத்தி வீடுன்னு பேர் கோயில் சுத்தி முழுத்துல அவங்க இருப்பாங்க அது அக்ரகாரம் பேர் அப்புறம் கோயிலுக்கு வேண்டிய பூ முன்னாள் தேவைப்படுங்க பூ ஏழனிய விஷயத்துக்கு வீட்டுக்கு அரை மணி பேரு அகத்துக்கு போ அப்படின்னு சொல்லணும்கத்துக்கு கோமாக இழஞ்சி அளவு பருந்திய கண்மாய்கள் கோபம் திணறுகள் இதெல்லாம் குளம்லவுக்கு சிறிய அளவுக்கு கிடைக்கும் அப்புறம் குளம் பல செய்தி செய்தும் ஈரட்டு ஏழு மாதத்தோட பதினாறு தானங்கள் ஏழு மாதம் முதல் தானங்கள் தான தானங்கள் என்று சொன்ன குதிரை கண்ணத்தினால் செய்யக்கூடிய பதிமைகள் கொடுக்கிறது சிறிய தானங்கள் கொடுக்கிறது செய்தும் முப்பத்தி ஏழு தர்மங்கள் தர்மங்களுக்கு தான வித்தியாசம் உள்ளும் து குறி நபருக்கோ குறிப்பிட்ட காரியோ குறிப்பிட்ட கூட்டத்துக்கோ செய்யும் பொதுவா எல்லாரும் தண்ணி பந்தல் பள்ளிக்கூடம் நடத்துறது ஆசிரியர் நடத்துறது இதெல்லாம் பொது எல்லாரும் செய்யறது நடத்தினாக்கா குறிப்பிட்ட அவர்கள் போறது அப்படி தனிநபர் ஒரு கூட்டம் ஒரு காரியத்தை மீட்டு கூட்டத்துக்கு போறது தானம் அண்ணன் மட்டும் இல்லை மற்றது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுக்கிறதுக்கே குறிப்பிட்ட ஆளுக்கோ குறிப்பிட்ட நபருக்கோ குறிப்பிட்ட இனத்தாருக்கோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ இதெல்லாம் தானம் ஒன்று பேரும் பொதுவாக ஜாதிமாதான் எதுவும் பார்க்காம தானம் ஒன்று வேணும் வித்தியாசம் இங்க போறோன்னா சாப்பாடு அமிரோதை இது அன்னதான மனு தான் போயிருக்கும் ஏன்னா அமிர்தி வரவு மட்டும்தான் போறது மத்தியும் போறதில்லை குறிப்பிட்ட எண்ணெய் போறது அன்னதான அதே போல குறிப்பிட்ட அளவு செயல்கள் பொதுவாக செயல்கள் தர்மம் பெருசாக அதெல்லாம் வேணும் எல்லாரும் தான் கைட்டு கொடுத்துட்டு போறது செய்யறாங்க வேண்டி தான் ாங்களுக்கு அது போட்டி விடுவாருக்கு சேலை கொடுக்கறது எல்லாம் தர்மம் யாரும் எல்லாரும் பார்க்கறது இல்லை அதாவது தர்மம் என்னன்னு செய்தும் தர்மத்தில் எத்தனையோ இருக்கு உப்பு கூட கொடுத்தாலும் தர்மம் தான் உப்பு கூட சொல்றாங்க சின்ன படுத்துட்டு போறாங்க இடம் தர்மம் தான் படிக்க படுத்துட்டு போ படுக்க படுத்தா அதுவும் சரி படுக்கிற இடம் கொடுத்தாலும் சரி இப்படி எல்லாம் முப்பத்தி ஏழு தருவங்களும் சொல்லப்பட்டிருக்கு சக்தியானம் செய்யலாம் அது இன்னாருக்குன்னு கிடையாது தெருப்பூர் திருப்பூக்கு வர்றாங்க மருந்து சரி மருந்து போய் அவர் தெருவில் சென்று இப்படி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருந்தாங்க எழுத்து போட்டிருக்கு புசத்தில் போட்டு நூற்றி எண்பதாவது அருணமொழிகளில் புரிந்துன்று கர்ம தோடு ஒளிவரு கருமெல்லாம் நவந்தரச் செய்த நாமம் நன்மகா ராஜன் என்று செஞ்சதுனால ஜென்மத்தில் ஜென்மாந்திரம் செய்த பாவம்லாம் கழிந்தன கழிந்து வருது குழந்த பிறந்தன தவங்களா புரிந்துனை பூத்த பின்னர் மகாராஜாவுக்கு குழந்தை துளைத்தேன் பவந்தனை துளைத்தேன் இந்த பிறவையை நீக்கிக் கொண்டேன் என்றார் அப்படி பறக்கலன்னு சொன்னாக்கா பாவம் சொன்ன என்ற நரகத்தில் இருந்து விடுபடை செய்தால பித்திரலோகத்துக்கு போனோம்ன்னா அங்கே ஒரு தர்ப்பணம் கொடுத்தாதான் அங்கே போய் சார் மகன் இல்லைன்னா யாராது அதனால மகன் அவசியம் தேவைப்படுது என்று அதனால நான் பவானே சுடித்தேன் இந்த பிறவியோட பயிலே பெற்றேன் எப்படி எனக்கும் மகன் இடந்துட்டான் வாரிசுக்கு வாரிசு மட்டுமல்ல பித்தலோகத்துக்கு நான் தர்ப்பணம் விரும்பி ஆள் கிடைச்சி போச்சுப்பட்டான் மேலாண் பதம் பதம் உண்டு என்று எனக்கு பெரிய பதம் உண்டு சொர்க்கா பதவி கிடைக்கும் இப்ப செஞ்ச புண்ணியத்துக்கு சொர்க்கம் கிடைக்கும் இனி புத்திரன் செய்யக்கூடிய புண்ணிய விசேஷங்களுக்கும் எனக்கு மேலாண் பதவி கிடைக்கும் ராசியாக செஞ்சது பாண்டவர்கள் முன்னோர்கள் மேற்பது அடையட்டு செஞ்சது எனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் மேற்பது அடையும் என்று அவர்கள்லாம் பாண்டவர் அவர்கள் மேற்பதவி அடைந்தார்கள் அதனால எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது என்று சந்தோஷப்படுறாரு அப்படி சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு சந்தோஷப்பட்டு சாதக கர்மத்தோடு சாதகர்மம் ஜாதகம் அதனால பார்க்கறாங்க ஜாதகர்மத்தோடு ஒளிவர் கருவம் இல்லாமல் அப்புறம் பக்கமாட்டேக்கிறது செய்கிறது அப்பாஜா நல்ல மகாராஜா வித்தியாசம் நல்ல அங்கே மறந்து மகாராஜா வந்துடுச்சு மகாராஜ் சொல்றோம் ஆகவே இந்த பாட்டில் குழந்தை பறந்து சந்தோஷப்படைந்தார் என்றும் பிறந்ததுனாலே அவருடைய பிற்கால் அதாவது பிறகு கூட வாழ்க்கை செம்மையடுவதற்கு ஒரு வாரிசு கிடைச்சது என்றும் என்னுடைய ஆ நாட்டை தகுதியான ஒரு பையன் பிறந்தான் என்றும் அப்படியே சந்தோஷப்பட்டார் உணர்த்து வைத்து பொழிந்தனிவர் நினைவு சாரணியத்திலே அங்குள்ள மூச்சுக்களை சொல்றார் பல பல கதையும் சொன்னீர்கள் எங்களுக்கு மகாராஜை சொல்லவில்லையே என்று கேட்டுக்கொண்டார்கள் மகாராஜா அவருடைய நாட்டு சிறப்பும் நலநாடு நகர சிறப்பு அரண்மனை சிறப்பு தர்பார் சிறப்பு எல்லாம் சொல்லி முடிச்சார் ஒவ்வொருத்தரும் விரும்பிடம் அனுசரகமா என்று ஓபாஜியங்கள் அல்ல இல்லாமல் அனுபவித்துதான் சொல்லப்படுது அதை அடுத்த பாட்டிலேயே மகன் இல்லாதனா சிந்தி ஆக சிந்தி ஆகும் விட்டுறாங்க மகன் இல்ல ஏன் அப்படின்னா வாரிசு வேணும் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு அப்போ அதுக்கு ஜோசியர்கள்லாம் பரிகாரங்கள் செய்யணும் இல்லை மூர்த்திகள தீர்த்தம் மும்மூர்த்திகளுடைய வழிபாடு சப்த நதிகளுடைய தீர்த்தங்கள் இன்னும் கோயில் குளங்கள் பதினாறு சிறியதானம் பெரியதானம் தர்மூப்பி செஞ்ச பிறகு மகன் பிறந்தான் சொல்லப்பட்டது மகனுக்கு பிறமமாக ஜாதகர்மங்கள் செஞ்ச பிறகு பெயர் நன்மகாராஜன் பெயர் வைத்தார் இப்பால பருவம் இப்போது குமார பருவம் இந்த பாட்டிலும் கட்டுப்பாட்டு சொல்ல போனார் வேத நெறிய கூறி முன் ஜ கடமங்கள் எல்லாம் வேதனை சொன்னபடிக்கு விளக்கமாக செய்து வர அச்சுறுப்படும்படியாக படிக்கும் பொருட்கள் என்னென்ன கலையும் உணர்த்தி வைத்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கலையும் உணர்த்தி வைத்தார் வைத்து ஏதமற்ற குறைவிற்கு இரண்டையும் நன்றாக சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு தங்கமானது எப்படி கொடுத்தார் போதுமையில பொடிந்தான் கொண்டல் போல் யாஜகர்களுக்கு தாராளமா குடிப்பார் அதே நேரத்துல எவனா விரோதியா இருந்தா ஒளிச்ச விடுவாருன்னு சொன்னார் வஞ்சகர் காயமாக ராஜமன்னன் வஞ்சகர் தான் காத்துடுவ கொடுக்கறத அடிக்களுடைய கர்ணன் சண்டை காலத்தை அர்ஜுனன் தவிர அவன ஜெய்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த காலத்தில் அது போல அதே கொள்கைகள் அப்படி வள்ளல் ரெண்டு பேர் வாங்கணும் இருப்பாருங்க ஒரு நாளைக்கு யாராவது வரலன்னு ஏன் இங்க யாருக்கு ஆணும் எதிர்பார்ப்பான கொடுத்து கொடுத்து பழக்கம் யோசனை அப்படித்தான் வியாபாரத்தில் என்ன வியாபாரமே குள்ள வரலு சொல்ற மாதிரி அவளுக்கு அந்த வியாபாரம் புண்ணியம் புண்ணிங்க மாதிரி வியாபாரம் அப்படிமா அதனால அதெல்லாம் திரைப்படங்கள் குழந்தைகளையும் திரைப்படம் சொல்லுவார்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது அமைஞ்சவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க எது கேட்டா கொடுக்கறதுதான் இருக்கிற கொடுக்குற அப்படிங்கறது தானே எல்லாரும் கேட்டா கொடுக்க முடியுமா கம்சம் கொடுக்கணும் படகுல பிறந்தாள் உங்களுக்கு சரி இருந்தா வாங்கிக்கோ அது கொடுத்துட்டாந்திரன் கேட்கலாம் நான் யார் தெரியுமா நான் இந்திர்பான அப்படின்னு யாரா இருந்தா தீடு போ அப்படின்ட்டாரு கேட்டேன் இல்லை அவங்க போ என்ன என்ன உள்ள பண்ணா சாக மாட்டேன் நினைக்கிறியா பரவாயில்ல என்ன போனாலும் சாகத்தானே வேணும் அப்படின்ட்டா சண்ட பண்பள்ளல் பாரிவல பிரதானமான ஒரு எப்பலைன்னு சொல்றது முற்றுகிறாங்க மலைய ஜெயிக்க முடியல அவங்க வரும்பிரும்பி நாடு மலையில புள்ளரிசி புல்லு உயரமா வளரும் மழை பெஞ்சா வளர்ந்துடும் அது அரிசி இருக்கு அந்த அரிசி சாப்பிட்டா கூட போகணும் ஒரு வருஷத்துக்கு வருமா அப்படி கபல் சொன்னார் மழை எது ஏ வர முடியாது வரவே இருக்கு அது அவங்க அதனால பட்டியலி சாக மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு ரூபாயம் இருக்குன்னு கொண்டு போட்டார் நீ ஆசைகளாக வாங்க கேட்ட கேட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா அப்படியா சரி என்ன பண்ண முடியாது மானம் எடுத்தாலுமா மூணு வேலை புறவெல்லாம் வேலை போட்டு போறாங்க எதுக்கு வந்தீங்க ராஜ்யமும் வேணும் அப்படின்னா சரி வாங்கி கொண்டு நீ வெளியே போ அப்படி வெளியே போயிட்டேன் அப்படி அது பள்ளி பெருமான்கள் கெட்ட எல்லாம் கொடுத்துருவாங்க கொடுத்து கொடுத்து நாட்டுக்கு அனுப்பிச்சு நான் காட்டு போய் பிடிச்சு காட்டுல வாசம் ஒரு இல்லை இல்லை அந்த தம்பி இளங்கும் வந்தா இருக்கேன் ஆனாடா அவர் இருந்தாக்கா கேட்டா கொடுப்பாரு போச்சு இருக்காரா சரி என்ன அது மட்டும் கொஞ்சம் ஒரு அறிவிப்பு அண்ணன் தலை கொண்டு வந்தா ஆயிரம் ரூபாய்னு கொடுப்பேன் அறிவிப்பு தலை கொண்டு வந்தா போது அப்படி போய் அவர் சொன்னார் இந்த மாதிரி அறிவிப்புலாம் வச்சிருக்கான் காட்டு போய் கண்டுபிடிச்சிட்டேன் உன் தம்பி அப்படின்னு இந்த தலை வெட்டிட்டு போய் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கப்பா அப்படிங்கிற பாருங்களேன் சலைக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புங்க இப்ப வெள்ளை செஞ்சு போனா ஆயிரம் தங்கிட்டு போறதானே சலைக்கு ஆயிரம் ரூபாய் இருப்பாருங்க எடுத்துட்டு போ அப்படின்னா என்ன செஞ்சார் அப்படியே ஒரு இரநி கிடச்சது அந்த இரநீ எடுத்துக்கிட்டு குழி இருந்தது குழி குடிச்சு அடிச்சார் அடி சொன்னார் அடித்தார் அது மத்திய அந்த இரணி தட துணி போட்டு மூடிக்கிட்டு நான் போயிட்டு வர அஞ்சல் ஏ இலங்கை மனிதவங்க ஆனால் கொண்டு வந்தேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொண்டாங்கண்ணா பார் தலை தானே கேட்ட தலை மட்டும் தான் மண்டக கிடக்குது அப்படின்னா அப்போ உனக்கு இந்த ராஜ்யத்துக்காக உன்னை ஒழிக்கணும்னு இப்படியே கொண்டு சொல்லிட்டே நியாயமா கொண்டு போட்டேன் அழுதுதான் ஆயிரம் பொண்ணு கொடுக்கலாம்ப்பா என்ன அதே எப்படி நான் உயிர் கொடுத்த முடியும் நாள அப்படின்னு போனாரு போய் எங்க பாருங்க ஆள் எழுதி கும்பிடலாம் நான் அநியாயம் பண்ணிட்டேன் இவர் தலையை மட்டும் வந்தாரு இப்ப உயிரும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா இப்படி புட்ட புலவர் இருக்கிறதுனால தான் தப்பினது நல்லவேளை தலை கடைச்சது எடுக்க போயிருந்தேன் ஆக புலவர் வந்து புத்தி இல்லவா மூனவ நிறைய உண்டு பல சாசனங்கள் படிச்சு பாட்டு பாடுற அவர்களுக்கு கெட்டுப்போனமெல்லாம் வராது அது யாருக்கும் வரும் தான் ஆடாவிட்டால் தன் தோலை விடுமான் அவனும் சேர்த்த பிறகு குபுசிரன் அப்படியே ஆடுறானோ தன் தோலை துடிக்குது இப்படி துடிக்குதான் ஏ சகோதரன் கூட பிறந்தாங்கல்லவா அப்படியே பாச இருக்கேன் மகன் சேர்த்த கூட கவனம் பண்ணல மகன் அவனும் கூடலாம் சொன்னான் மக வந்து போர் செய்யறான் போர் செய்து நாமருக்கே ஆச்சரியமா இவன் நல்ல சின்ன பையனா இருக்கா அப்படி என்ன படைச்சு போட்டுமே அப்படின்னா இல்ல இல்ல கொண்டு போடுங்க அதெல்லாம் இதுக்கு வந்து யார் ஜாத்தியை பார்க்க வேணும் அப்படி கொண்டு போட்டா கொண்டு போடுங்க அழுகுறாரு ஏன் அழுகுற அவன் தான் என்மாக அப்படியா அத சத்து வந்து சகோதர பாசங்கள் கூட பிறந்ததெல்லாம் சிவாசித்தமா வருவது பொது புலவர்கள் போதும் போது வாங்கிட்டு போயிட்டாங்களாம் புலவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுதான் போதுமென்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வளர்ல் தன்மை இருந்தது அப்படின்னா அதே நேரத்தில் எதிரின்னாலும் கொண்டு போடுவாங்க சொல்லி முடிச்சா ஆகவே ராஜனுக்கு இகை குணமும் எதிரியை அழிக்க குணமும் இருக்குலைகள் மட்டும் பார்த்தாது யுத்தம் செய்வதற்கான பயிற்சி வேண்டும் என்று யுத்தம் செய்ய பயிற்சி என்ன அது தேர் படை முதல் தேர் பயிற்சி கொடிஞ்சிருந்து கொடிஞ்சியம் தேர் பாரி தேர் தேர்பயிற்சி குதிரைப்படை தேர்ப்படை என்பது அந்த காலத்திலே மன்னர்கள் மாமலர்கள் தான் வச்சுக்க முடியும் சித்திக்க முடியாது அதிகம் தேர்ப்படைனா தேருக்கு நான் சமரிச்சுன்னு பண்ணணும் குதிரைகளும் சம்பரிச்சு பண்ணணும் ஓட்டாளும் தமிழங்கள் குதிரை படையில ஒரு புதை போனால் போதும் யானை கஷ்டம் தான் கொடி நெருங்கும் கொடிஞ்சியம் கொடிகள் கட்டப்பட்ட அது தேர் பரி அப்புறம் குதிரைகள் கடமழிந்த கயம் மும்மதம் வங்க படத்தை விட்டு மூடி கரும்பு எல்லாம் போட்டு வச்சிரு அந்த போய் பெண் யானையை நடமாடி விடுவாங்களாம் பார்த்த உடனே ஆசையினாலே ஓடி போவாம படத்தில் அப்புறம் பட்னி போட்டு கொண்டு வந்துருவாங்க யானை காட்டி யானை பிடிக்கை ஒளிபெரும் இந்திய பல்லக்கடை பல்லக்கில் ஏறி யுத்தம் பண்றது உண்டு அதனால பல்லக்கில் ஏறி யுத்தம் பண்ணாங்களா இதுல மகாராஷ்டிராவில் பிஷ்வா கலாச்சி காலத்தில் பழகங்களா இருந்தது நல்ல பண்ணல சிவாஜி என்ன பண்ணியில் வைத்து ஆசிலா வடிவிலங்க மகருக்கு மனம் செய்வான் குட்டம் இல்லாத அழகுபடுத்திய மகனுக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு போய் இப்ப வாலி பருவம் செய்யும் வாலிபு திருமணத்துக்கு ஏற்பாடு நடக்குது மாமன்னன் இடங்கள் எண்ணூ தேசம் கண்டு முடிமன்னர் தவற தந்தனர் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண உடனே எல்லா ராஜாக்களுக்கும் அனுப்பலாம் மடங்கல் என்ன பலமுள்ள மாமன்னன் மடங்கி சிங்கம் போன்று பலம் உள்ளவன் சிங்க பலம் மா மன்னர் மன்னர்கள் எல்லாம் மன்னர் ஆகிய ராஜராஜன் மகாராஜன் இளங்கல் என்ன தேசத்திற்கு உலகத்திலே ஐம்பத்தாறு தேசங்கள் அந்த காலத்தில் ஒரு கணக்காட்சி இருந்தாங்க ஐம்பத்தாறு தேச மன்னர்களுக்கும் போக்கின செய்தி பத்திரிகை அனுப்பின கண்டு முடி மன்னர் பார்த்தவுடனே முடித்திருத்த மன்னர்கள் எல்லாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைன்னா அந்த அண்ணன் கிடைக்கும் பயனுள்ளதான் பிரிப்பு வந்துடுறாங்க சடங்கோல் சேனைகளில் உள்ள சூழ் தர சார்ந்தன அவருடைய சேனைகள் எவ்வளோ இருக்கோ அவருடைய பலத்தை காட்டிக்கொண்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க கர்நாடக தேசத்தில் ஆகவே ராஜ தர்பார் அதெல்லாம் ஐந்தாம் ஜார்ஜ் காலத்தில் டெல்லியில் வந்து உக்காந்துக்கிட்டு அஞ்சாம் ஜார்ஜி தர்பார் பண்ணாராம் அப்போ இங்கே இருந்த ஐநூற்றி சில சமஸ்தானங்களும் ரெண்டாயிரம் ஜமீன்களும் நாலாயிரம் நிதாம்தார்கள் எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணாங்களாம் எல்லாரும் அவருக்கு விழுந்து கொம்புக்கு முடியாது அப்படி வாங்க சொல்லப்பட என்ன சக்கரவர்த்தியிலோ கூப்பிட்டே போகிட்டேனாக அப்படி இந்த நாட்டில் தருமார் இந்த ஐநூறு ஆட்சி சக்கரவர்த்தி என்ன தர்பார் தானே அதிகாரம் தான் செய்யணும் ஆசை தான் அழியக்கூடிய உலகத்தின் கண்ணே அழிக்கூடிய சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமை அறிஞர் கொடுத்தார் பெருமையான புகழாசை புகழாசைக்கு மயங்காதவர்கள் இருக்க முடியுமா முடியாது அதனால அவர்கள் அதிகாரம் இருக்கும்போது செய்ய முடியும் எல்லா மலனுமே முடியால சொன்னாடி கும்பிட்டு கும்பிட்டு பிரகாசம் புரிஞ்சிருக்க சேர்ந்து விட்டாங்க மகனுக்கு நன்ம ராஜன்றி பெயர் வைத்தார் அதன்பாலப்பருவத்தில் செய்ய வேண்டிய சாதகங்கள் செய்து முடித்து ம பருவத்தில் பல கலைகளும் அறுபத்தி நாலு கலை முதலான கலைகள்லாம் கற்பித்து போர்க்கலைகள் எல்லாம் செய்ல்யாணம் செய்வதற்காக எல்லா நாடுகளுக்கும் மும்பத்தாறு தேசத்திற்கும் முடங்கள் கடிதங்கள் எழுதிய அனுப்பினார் அவர்களும் தன்னுடைய சீராக வந்துவிட்டார்கள் என்று சொன்னார் வந்த நகரத்தை அலங்காரம் பண்ணுறாங்க வடிகள் வெண் சுதையால் பித்திகை தீர்வு அதாவது சுதை சுதையான சுண்ணாம்பு வெள்ளிய இருக்கின்ற சுண்ணாம்பினால பித்திகை சிவன் நன்றாக சுண்ணாம்படி வானூரா மணிக்கோடு நிறைத்து கொடிகள் ஆகாயம் வெற்றி அளவுக்கு மணி நாளில் ஜோடிக்கப்பட்ட அலங்கார கொடிகள் எல்லாம் ஏற்றுறாங்க நிறைத்து கடினரும் கொங்குமும்படி தெருவு அங்க சக்கரவர்த்தி என்ன குறைச்சா மெழுகி பொடிவில் செந்துரத்தால் கோல நீர் புலைந்து சேர்ந்த கோலங்கள் போட்டு சிதறி பொனிகள் சிதறி செய்து கொடிகள் கொடியிருக்கின்ற மூதையின் அதாவது முதல் கோட்டை முதல் மேலே சிதறி அதாவது இந்த கோபுரத்தின் மேலே கோபுரத்தில் கோபுரம் கோபுரம் போலவேன் அதெல்லாம் சுத்தப்படுத்தி கவிச்சி விதமான அலங்காரங்களை கோட்டை தெருக்கள் வீதிகள் அரண்ம சுவர்கள் எல்லாம் அலங்காரப்படுத்தி நாங்கள் சொல்வோம் காவனாமல் அலங்கரித்து புதிய கல்யாணத்துக்கு ஏற்பாடு சொல்றியும் பாக்கு மரங்களும் நுழைவார்கள் காவலம் அலங்கரித்து இப்படியாக பந்தல்களை போட கால பந்தல் புதிய தோரணம் கவர்ச்சிப்படக்கூடிய தோரணங்கள் அலங்கார புதிய தோரணங்கள் பற்றி பொற்குளம் சரித்து போன கம்பங்கள் ஆங்காங்க வைத்து பொற்குளம் செரித்து தீபம் தீபங்கள் எல்லாம் இதை எங்கும் வைத்து தீவட்டிகள் பலவேறு தீபங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடையும்படியாக இத முறை எங்கும் வைத்தேன் நகரம் எங்கும் இவ்வாறாக வைத்து தீபங்கள் முதல் கவர்ச்சிகள் இந்திர நகரம் போல என்ன தேவேந்திர பட்னாத் எப்படி இருக்கோ அப்படி போல நகரம் போல மதுமல தாமநாட்டி மாபுரி அலங்கரித்தார் வாசனை பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை அங்காங்கு தங்கப்பட்டு பெரிய நகரத்தை அலங்காரம் செய்தார் என்று கல்யாண ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது மரபீனில் நல்கதா சொல்லிலோடு மாலை முருகவே அந்த பெண்ணானது எழுந்திருக்காங்க சொன்னால் வில்லங்குகை வேந்தர் மரபின் வில்லாயத்தை வைத்துக் கொண்டு வேட்டை மரபு அதாவது சேரநாடு சேரநாடு நில் அவர்களுக்கு பிரதானம் சோழ நாடு புலி பாண்டி நாடு மீன் மூன்று நாடுகளுக்கு இளச்சி அதாவது சின்னங்கள் தான் காலையில் இருக்கிறதுனால அவர் வில்லு வைத்துக் கொண்டு இருந்தாலும் அதாவது பெண்ணை பற்றி சொன்னார் வெள்ளிக்கை மரபில் நல்ல சாமுத்திரி லட்சணம் நன்கதா சாமுத்திரி லட்சணங்கள் சொல்லப்பட்ட அதாவது உடம்ப பார்த்தே யாரும் திரும்பிடுவாங்க சாமுத்திரி லட்சணம் போயிருக்கும் கண் அமைப்பு காது மூக்கு உடம்பு தோல் கலரு கை காலு எல்லாம் பார்த்து லட்சணங்கள் சொல்லக்கூடிய சாத்திரம் இருக்கு குணாதிசய சொல்ல எதிர்காலம் ஜாதகத்தில் அப்படி சாமுத்திரிக லட்சம் நல்லபடியாக அமைஞ்சிருந்தது சொல்லிலக்கணத்தோடு துரிசிலா அது சொல்லப்பட்ட இலக்கணத்தோடு பொருந்தி இருந்தது குற்றம் இல்லாமல் திருச்சி இல்லாமல் குற்றம் இல்லாமல் முழுகி விரியவே அப்ப என்ன கல்யாண பருவம் தோடு கூடி இருந்தது என்று சொல்லி அடுத்த வாழ்ல இந்த சாமி பட்சத்துக்கு பொருந்தி இருக்கிறது என்ன கொஞ்சம் விரிக்கிறார்கள் செவ்வாய் பாவையறு போதன் பகுத்தொழுத்து என்பதை உருவகப்படுத்துறார் முன்னுரை கருங்கள் செவ்வாய் பாவீர் எளிதில் போதன் பகுத்து எடுத்தனர் போதன் பிரமதேவன் இந்த மூணு உலகங்கள்ல அழுகிய பெண்கள் எடுத்தாராம் அழகிய பெண்கள்லயும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அதிக அழகா இருக்கிற உறுப்புகளும் கண்டுபிடிச்சாராம் அதிக அழகா இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சேர்த்து குழுகம் பண்ணாராம் அப்படிப்பட்ட உருவமா அதுல கருங்க செவ்வாய் பாவேறு எலையும் போதும் பகுத்தெடுத்து உயிர்களாய உயிர்கொடுத்த எப்படி இருக்கும் அப்படின்றது திருவத்தனை சுங்காபூசம்படியை மயக்கிறதுக்கு ரொம்ப உரிசா பத்தாது பூச உற்பத்தி பண்ணணும்னா பிரிமதி அவன் சிந்தனை என்ன செய்யணும் உலகத்தில் மூலத்தில் உள்ள அழகான பெண்களிடத்துல எந்தெந்த உறுப்பா அதிக அளவா இருக்கோ அதில் எவ்வளோ எடுத்தாராம் எவ்வளவு பிற வயலு பேர் அது மாதிரி இருக்கு இல்லையா எடுத்துகிட்டு பண்ணாரன் எக்கப்பட்ட பெடுத்து செய்யப்பட்ட பெண்ணு அப்படி போட்டு அனுப்பித்தான் சொல்லுறது ஒண்ணு போ ஆசைப்படு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் உண்மையாக கல்யாணம் பண்ண முடியுமா ஒருத்தான் பண்ணிக்க முடியும்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எதுலேயும் பந்து போட்டுவோம் எங்களை பிரிக்க முடியாதுன்னா ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டான் பண்ணிக்கலான்னு போனாதான் என்ன பத்திக்கிட்டே தெரியல அப்புறம் ஆசையா வளர்க்குறாங்க அப்புறம் தனியாக கூப்பிட்டா ஒருத்தனை உன்னை கல்யாணம் பண்ணி அவனை கொண்டு போட அவகிட்ட போய் உன்ன கல்யாணம் பண்ணி அவனை கொண்டு முடியல ரெண்டு பேரும் சண்டை போயிட்டாங்க நமக்கு என்ன சண்டை அப்படி இல்லை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நானும் தான் பண்ணிக்கணும் அவங்க பண்ணிக்கிறாள் நான் என்ன பண்ணுறது யாராவது வருஷம் தான் முடியும் சண்டைக்குவா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்த்து போய்ட்டாங்களா ரெண்டு பேருந்தான் சண்டை போடுங்க அவளுக்குள்ள தவறாக வந்தால் தான் அந்நீர் கொல்லப்படாதுன்னு இருக்கு அதனால தான் அப்படி ஏற்படுத்தினது அப்படி அதுக்காக சீட்டு பண்ணார்த்து திருட்டு பண்ண பிறகு பிரம்மதேவனு பூம்பாவை பெண்ணுக்கு அழகு வந்ததான் அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து சம்பந்த ஆசை பண்ணலாம் அவருக்கு திணை கேட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார்த்த விட நான் பாம்பு கடிச்சு செத்து சாம்பலாக இருந்தது எழுப்பினதுனால மகளாத வீட்டுக்கு வந்து வயசு பெண் பதினாறு வயசு அப்படி இருந்தும் கூட அதிக அளவுல அப்படின்னு சம்பந்தோடைய வைராக்கியத்தை வர்ணிக்க ஆசை கேட்கலாம் இராக்கியம் இருந்தாலும் அப்படி வாழத்தில் சொல்லப்படுறேன் ஆகவே அளவுகள் ஒவ்வொரு அப்படி போல உயர் கொடுத்தாராம் இது யார் சொல்றாங்க ஊர்ல பார்க்கலாம் சொல்றாங்க நம்ம சொல்லணும்படியே அறிஞர் தான் அது மட்டுமா செய்ய பூரை சிவந்த இலங்கியாம்பளை செஞ்சு <the> மன்ற கா கொடி மா அந்த படதான் எ இலங்கைய வாழ் ஒன் தளிர் உழைத்து அதாவது ஆலமரத்தினுடைய விலை தன் விலை அப்படி போல பிரகாசம் பொருந்தியாக இருக்கிறது தான் உதவும் முட்டுகள் போன்று தனங்கள் இருக்கின்றனவ ஆம்பல் மலர் போன்று பல்லுகள் குழுவின் கோளை கண்கள் போல முகம் இப்படி எல்லாம் புயலை சுமந்து பொங்கல் கருங்க மேக மாறி இருக்கு இப்படி இந்த ரெண்டு கால் என்று சொல்லக்கூடிய இறுதுகளால் நீர் காலால் சுமந்து கொடி எப்படி இவ்வளவோ செடியை சுமந்துட்டு இருக்க அப்படி போன ரெண்டு காலாகிய கொடியை சுமந்துக்கிட்டு இருக்க இடையோ மின்னணு தொடங்கி பலந்தர கொடி விருதியாக கொடி இங்கேயும் வம்சவதி ஏற்படக்கூடிய கொடியா இருக்கிறது கொடிய பண்பினர் மன்றும் சம்பிரத படிக்கு செய்துத்தவர் என்று கல்யாணம் முடிஞ்சது அருமறை கிழவர்கள் ஆட்டி பொன்னவணிகள்குகின்ற மடங்கள் என்ற பட்டாபிசேகற்ற அமைப்பை கணவன் முதல் வைசிட்டர் வைத்த முதலான சப்தரிசைகள் அழிக்கிறார் வர்றாங்க முதல் முனிவர முனிவர் மரண செயலர் சிந்தனையாளர்கள் அர்த்தம் கோபகாரணும் உண்டு மரணம் உயர்ந்தவர் ஆக சத்தரிசிகள் இளவரசர்கள் முன்னர்கள் அவர்கள் அறுமறை கிழவர்கள் தம்மாள் சிறந்த மறை சேர்ந்தவர்கள் மறைக்கு உரிமையானவர்கள் கிழமை என்ன உரிமைன்னு அர்த்தம் புதன்கிழமை புதனுக்குரிய உரிமை என்பது கிழமை அது கிளார் நிலக்கலார் சொல்லுவார் என்பது பொருந்திய கங்கை பூமணல் ஆட்டி கங்கை மூலமான புண்ணிய நதிகளில் கொண்டு வரப்பட்டால் பொன்னால் செய்யப்பட்டதும் ஒன்பது மணிகளாலே கோக்கப்பட்டதுமான ஈடத்தை விருந்திடும் அடங்கல் குகின்றன அந்த அதாவது கீழத்துல விருந்திடும் மடங்கள் தவிசன்னா ஆசனத்துக்கு தவிச விருந்திடும் மடங்கள்னா சிங்கம் சிங்கம் விருந்து போடுது சிறப்பு அதுக்கு அது பெரிய பெரிய மிரங்களை அடிச்சு கொண்டு போடும் அது தேவையானது மூளை ரத்தம் தான் குடிச்சுக்கிட்டு போயிடும் மத்த அது விருந்தா போயிடணும் சாப்பிட்டு போயிடும் விருந்திடும் மின்ரவி சேற்றி மணி முடி கவித்து சொல்லப்பட்டாலே வைத்து பருந்தொடர் வேளான் அந்த அவன் வேளாச்சிருக்கானா மகாராஜா பருந்தொடர் அது பருந்தெல்லாம் வந்து மோதிட்டு போவான் எதிரியை கொள்வதால அந்த சதைடைய வாசனை இருந்துகிட்டே இருக்கும் வாசனைக்காக பருந்து வந்து வட்டம் போடுமா பருந்தொடர் வேளான் விளையாட்டு உடையவன் பகுமார் பரியனத்தை இறக்கிப் போயாக என்று அதிகாரத்தை மகனாவி நன்மகாராஜன் என்று ஒப்படைத்தான் செல்ல வேண்டி செய்தேன் போகமே துய்த்து மடந்தையோடு இருந்தனான் என்றான் வாகை வேல அவன் பின் செய்தான் என்ன மறைய ஊர் குயர்மணி விழிக்கும் மகாராஜா மகாராஜா ஆனவர் எனக்கு வாரிசு குழந்தை இல்லைன்னு பலத்தவங்களை செய்த அதன் பிறகு மகன் பிறர்க்க ஒரு நன்மராஜன் பெயர் வச்சுதான் சொல்லப்பட்டது அவர் கல்யாணம் செய்ய ஏற்பாடு நடந்தது அதன் பிறகு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்பது எந்த பாட்டை சொல்றது சோகமேறி இருந்தனன் ஆகவே கல்யாணம் பண்ணிட்டு நாட்டில் துக்கமில்லாமல் கலவன் மணியாக இருக்கிறார்கள் ஆட்சிக்குட்பட்ட உலகம் எல்லாம் சில சில அதிகாரங்கள் தனித்தனியாக இருந்தன அதை திக்குஜியம் செய்து எங்கனும் திக்குஜியம் செய்து அதிகாரங்கள் எல்லாம் குறைத்து ஏவராஜதானியாக ஆட்சி செய்தார் அவ்வளவு விஜய்யமும் செய்தேன் மாகாநாடு என்ன புகமையை தூர்த்து மடங்கு விடுகின்றன மாகநாடு மகசம்பந்தம் மாகமண்ணு பேர் மகமன்னா யாகத்துக்கு ஒரு பேர் உண்டும் யஜ்யாக செய்து அந்த நாட்டுக்கு போற பழக்கம் சொர்க்கம் என்றால் அதுதான் அமரவாதியன்று அமரர்கள் மரம் மரம்னா நாசமடைகிறது மரம் இல்லாதனா கற்பகாலம் வரைக்கும் அவர்கள் வகிக்கக்கூடிய இடத்துக்கு அமராவதி என்னும் பேருண்டு சொர்க்ககுமும் பேருண்டு மாகநாடுன்னு பேருண்டு மகசம்பந்தமாக அதில் வித்தியாதி கழகங்கள் செய்து போய் எண்ணிக்கின்ற நாடு போல மகனான மக நாள் என்ன போகமே துவத்து அப்படின்னு சொல்கிறான் முடிஞ்சுற கதை என்ன இருக்க என்று அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதாவது அந்த முடிவகு தந்தை தாய் கடவுள் தங்களே வேற உரை தான் நடந்தும் மருத்தன்பன் மரஜினும் அவரை கதையை சுருக்கவாச ஆரம்பிக்கிறேன் மனைவியும் தானும் மாறுபாடு இன்றி ஒரு காலம் கருத்து மட்டுமே இல்லை ரெண்டு சிறப்பா இருக்க முடியும் இருக்க முடியும் கருத்து மாறுபாடு என்று யோகி தன்னை உணர்ந்து யோகியான ஞானிகளையும் தாய் தந்தையையும் பெரியோர்களையும் மனதும் இடைஞ்சி அவர்கள நாள்தோறும் வழிபாடு செய்வது ஏன் நீ சொல்றா சக்கரவர்த்தி ஆயிரம் பேர் கருவம் சொன்னாத நீ என்ன சொல்றது நான் ராஜன் எனக்கு என்ன சொல்றதுன்னு கேட்க மாட்டேன் அப்படி இருக்கோதனன் ஏற்ற மாட்டான் நீ என்ன சொல்றது அப்படிமா அப்படி இல்லாம அர்த்தம் அனைவரும் உலகத்தை மீது அது சொல்ற பெரியாரணைக்கோள் அதிகார்டும் பெரியவர்களுடைய ஆலோசனை ஏத்துக்கணும் அந்த அவர்கள் இடிச்சு சொல்லும் அதை ஏத்துக்கிட்டு சொன்னாக்கா அவர் அழிஞ்சு விடுவான்னு சொல்றார் பெரியவர்கள் கணித்தான் சொல்லுவாங்க என்னவர்கள் சொல்ல முடியாது பெரிய மன்னன் கெடுக்கும் இடி சொல்லக்கூடிய பெரியவர் இல்லைன்னு சொன்ன தேவையில் அவனை அந்த முறையிலே நடந்தும் வருத்தங்கள் மனதில் தரித்தும் சந்தேகங்கள் தெரிஞ்சு கொள்ளி இப்படி சில காலம் போட்டனர் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இருந்தும் தங்களுக்காமி சிமாயை நீங்கி சுகமதி அடைந்த இனிமையாக இருக்கலாம் நினைச்சதா சொல்லப்படவில்லையே இப்ப நம்ம எப்படி நிலைக்குமா வழி இருக்கா அப்படின்னு யோசனை பண்றாங்கண்ணா பாருங்க நாம் அதாவது தனியிடம் அதில் இருந்து தங்க துணிசை மாமாயை துணி தான் துக்கம் துக்கத்தையே கொடுக்கக்கூடிய மகாமாயை இந்த மகாமாய துக்கமே தான் கொடுக்கும் சுகம் கொடுக்கறது ஆத்மா தான் உடைய தாழ்வு ஆத்மா சுவடியும் அதுதான் சுகத்தை கொடுக்கும் மாயை துக்கவுடையும் அதுக்கு தான் கொடுக்கும் இருக்கிறது தானே கொடுக்கும் வேறு அண்ணியை கொடுக்க முடியுமா துணிசை மாமாயைனாலே பிறப்பதும் பிறக்கிறாங்க நீங்கி இறக்கிறது இதுதான் வேலை பிறப்பு இறப்பை நீங்கி சுகமதை நாம் அடையணும் ஆக ஞானிகள் சார்ந்து அவருடைய பாடம் கேட்டதுனால இந்த சிந்தனை வந்துருச்சு அனுதினமும் இனிமையாக இருக்கலாம் அப்போ என்ன செய்யணும் இது ஏதாந்து விசாரம் பண்ணி ஞானம் அடைந்தவன்னா சுகமாக இருக்கலாம் இது நிலையில்லை நிலையாமை கூத்தாட்டவைக்குழாத்தற்று பெருஞ்செல்வம் போக்குமதி விழுந்துட்டுங்க அந்த காலத்தில் தெரு கூத்தெல்லாம் போடுவாங்க விடுவிடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கூத்து பார்க்க நிறைய கூட்டம் பல இடங்களிலேருந்து வந்து சேரும் முடிஞ்ச போக ஒரு கூட்டம் இருக்கு அதெல்லாம் போயிடுவோம் அப்படி போல கூத்தாட்டு அவைக்குழா தற்று பெருஞ்செல்வம் சின்ன செல்வம் இல்லை பெரிய செல்வம் கூட எந்த நாடகமா இருந்தாலும் சரி விடிஞ்ச பிறகு ஆளுக்கு போயிர போக்குமாறு கூறதா போறது பெருஞ்சல்வம் வரும் அதே மாதிரி போகும் செல்வம் செல்வம் செல்வம் போயிட்டே இருப்போம் தரிதிரம் இருக்கு தரித்திரம் இருக்க மாட்டோம் அது போயிட்டே இருக்கு நிலையாமையை உணரும் சரியான அரேஞ்ச் பண்ண வேண்டியது ஜீவருடைய வேலை அதை அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க அவங்க பார்த்த பிறகு நாம் அப்படி இருக்கலாம்னு நினைச்சி ஞானிகள் சார்ந்து நனியவர் பாத பூசணை புரிந்து நாடு வினவிர நம்ம அவர பாத பூசெல்லாம் செஞ்சு மரியாதை பண்ணி தான் ஒரு எல்லா வசதியும் பண்ணிக் கொடுத்து நிலையாமையை போக்குறது வழி இருக்கான்னு கேட்டாங்க மறுபடியில் அகப்பட்டற்று மேல்ீடு வாய்த்தடும்ும் அதற்கு மெஞன்றி விளங்கிடாதெனவே கொண்ட நன் மனத்தினே துணிவே ரெண்டு பேர் ஆராய்ச்சி மகாராஜாவுக்கு விளக்கம் கிடைச்சது இருவரில் அரசண்டனுக்கு அறிவாங்க இருவகை சாரையும் அகற்றி உயிர் சாறு பொருள் செல்லப்படியே ரெண்டு சாரில் அகற்றி ரெண்டு சாறு போன பிறகு கருடர் காவல்தனையும் கைவிடுத்தி இந்த கருளிலிருந்து வந்தது என்ற ஆக்கிரகத்தை ஒடுத்தி உடற்காவலையும் கைவிடுத்தி கருத்தசையாது மெய்யுணர்வை மறுவழில் மனமானது சஞ்சரம் இல்லாமல் சிறப்புக்கு பரமானதா பிராப்த நிலை அடைமையானால் மறுவீழில் மெய்யுணர்வு மறுவழில் வீடும் கூடும் அப்படின்னா அவன் மேல் வீடு வாய்ச்சிடும் அகப்பட்டெற்று மேல் வீடு வாய்ச்சிடும் அதற்கு என்ன செய்யணும் மெஞ்ஞானம் தத்துவானம் அடைந்த குரு தேவைப்படுது மெஞ்ஞான குருவர்கள் இன்றி கிடைத்திடாதெனவே விளங்கிடாதெனவே கொண்டன மனத்தில் சொல்லி வேணும் அப்ப வேணுமே என்று ஒரு நிச்சயம் பண்ணிடும் எப்படியாவது ஞானத்தை அடைந்தவன் தீவிர மூச்சத்து வந்துருச்சு இவர் முதல் வந்த பிறகு அதற்கான காரியம் தான் பார்ப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சம் இருக்கும் அந்த லட்சத்துக்கான காரியங்களாக பார்க்கத்தானே வேணும் சில பேர்களுக்கு நல்லா வியாபாரம் சம்பாருக்குனு ஆசை இருக்கு அது கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுல ஊக்கம் இருக்குது படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வேலை கிடைக்கல அப்படி இருக்கிறவங்க வேலை தான் இருப்பாங்க அதுபோல் இவருக்கு ஞானம் அடைய முத்தியாலயம்னு தீவிரம் என்ன செய்யணும் குரு தேவைப்படுகிறது குருக முடியாது எல்லா வித்தியைகளுக்கும் குரு தேவைப்படுவது இது கடைசி வித்தியாத்ய பரமேஸ்வர ஆகிய உயர்ந்த குரு தேவைப்படுது பொருந்து ஏன் என்று மகிமையின் மதிப்போன்ற தந்திடு ஞானம் என்றிருந்து மகாராஜா அங்கே மற்ற பண்டிதர்கள் பிரிவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தன் மனைவியும் தானும் சேர்ந்து ஆத்மயானக்காக விசாரணை செய்து கொண்டிருந்தார் அச்சமயத்திலே ராஜாவுக்கு அறிவு உங்கனது முடிவினாலே ஞான உடைய வாழ்க்கை தீவிரம் அடைந்தது ஆனால் அந்த அப்படி வரவில்லை அதனால் இவர் ஒரு சர்கூர்வை அடைந்து ஒரு விவேசன் ஞானம் அடைந்தால்தான் நல்லது என்று தீர்மானம் செய்து கொண்டார் இவன் பாட்டில சொல்லப்பட்டது ஒருவருள் என்று தெரியத் துணிவேன் என்று பாடல சொன்னார் அப்ப குரு தேடம் இல்லாம எந்த காலத்திலையும் குருமார்கள் போலியில் இருக்கத்தான் செய்வார்கள் சில பேர்கள் நலவராக இருப்பார்கள் அனுபவம் இல்லாமல் இருக்கும் போலியில இருப்பார்கள் அவர்களும் குருமே கொள்ள முடியாது பிறகு நலகுரு எப்படி இருப்பார்கள் என் இலக்கணம் சொல்லப்பட்டு இருக்கிறேன் எப்படி தேடி பிடிச்சிருக்க முடியும் என்ற கொள்கையை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார் அதில் சில பேருந்து இதில் தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே குடும்பத்தில் வாழ்க்கையில மிக ஆசாபாசம் அடையவர்கள் ஆனாலும் கல்வி விட்டுவிப்பார்கள் வேதான் சாஸ்திரங்கள் தங்களை கல்வியிலும் தேர்ந்தெடுப்பார்கள் அனுபவம் இருக்காது ஆனாலும் மேன்மைப்பட்டவன்னைவார்கள் அதிகமாக வைத்துக் கொண்டிருப்பதே அடிப்பட்ட அவர்களை வந்து ஒருவன் ஞான வேற்றுள்ள ஒருவன் எனக்கு ஞானம் கொடுங்க என்று கேட்டால் தந்த ஞானம் என்று இறந்து வினவள் மொட்டையினை பொறுப்பவன் தன்னை வேண்டி சென்னை மரத்தை கேட்டு போய் கொஞ்சம் மட்டை விழுந்ததான் அவங்கிட்ட இன்னம்பள்ள தென்னம்பழம் கொடுப்பேன்னா தென்னம்பழம்னா நல்லா பக்குமல்ல காயின அர்த்தம் குடுவா எப்படி இருக்கும் அவனே மட்டையை திரிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய் கொடுத்தா கொடுப்பான் அது இந்த இதரத்தை வந்து கொண்டு தன்னை மிச்சிக்கொண்டு தன் ஞானி என்பதை விளம்பரப்படுத்திகளே இருக்கும் என்று அணுகுசாலியான ஞானிகள் இவர்களை பற்றி இவர் சொல்லியிருக்கிறார்கள் அதான் இந்த குடும்பம் அடையப்படாது என்று முடிவு செய்தார் அடுத்தது மற்றொரு மாற சொல்றார் விளங்கவே கட்டுணர்ந்தவற்றையும் தெளிவுறோதி நெறியவனில் சாதகமில்லாத குருவினை ஒருவன் தான் அடைந்தானந்தும் ஏதமாக குங்குமத்தினை இயல்பு கேட்டுதல் போல் நன்றே இன்னும் சில உருவங்கள் பிடித்து சொல்லக்கூடிய சமத்து நிற்கும் அவளுக்கு சொல்ற வேத ஆகமா சாத்திர புராணங்கள் நான்கு வேதங்கள் இருபத்தி எட்டு ஆகணங்கள் சாத்திரங்கள் ஏராளமான வித்தியாசங்கள் புராணங்கள் தெய்வ கதைகள் விளங்கவே கற்றுத்தி தீது நல்லா படித்திருப்பார்கள் அவற்றை தீதுரை எவருக்கும் திருவுற போவதையும் தன்னை வண்டி நவர்களுக்கு விசாரமாக சொல்லி பொழுது எட்டிக்குமார்களோடைய அனுமதிக்க செப்பிய அறி சொல்லப்பட்டே சாதகம் இல்லாத குருவினை அபியாசம் இல்லை அனுபவம் இல்லை குருவினை ஒரு நினைந்து நீங்கள் முத்திக் கொடுங்கள் கேட்பானால் அது எப்படி போனேன் என்றால் முத்தான் கொடுக்குறார் என்ன கணதம் என்னை குற்றம் புரிஞ்சு கழுதையும் ஏன் அது சுமக்குத்தான் தெரியுது வேற அறிவு கிடையாது வாசனை திருவாரம் போனேன் மிருகங்களில் மிகமே மிக அதிகமான உழைப்பு உள்ளது மாடுதான் காலமாடு பசு மாடுகளுக்கு அது கிடையாது பால் கொடுக்கிறதோடு சரி அதற்கு அடுத்தபடி ஓட்டம் ஓடி ஓடி சீக்குனே குதிரி அது உழைப்புடிகம் தான் பொழுதுமைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் தான் பிரதானம் இது சுமை அதாவது பாரதி விடுக்கிறது கழுதலுக்கு அதில் மூன்றாவதாக சுமக்கள் இருக்கும் மாட்டுக்குதான் விவசாயம் பண்றதுக்கு பாரம் இழுக்கிறதுக்கு வண்டி இழுக்கிறதுக்கு பெரிய சில அதை மாடா பிழைச்சு உழைக்கின்ற குதிரை அது போறதுக்கு துரிதமா செல்வதற்கு கட்டுறதுக்கு அது அது ரொம்ப உழைப்பா கழுதி இருக்கு அது அப்படித்தான் எப்படி மோட்டை மண்ணை வச்சிருவான் சுகூர் போனோம் இந்த மூன்று மிருகங்களை தவிர மூட்டை மிருகங்கள் கூட உழைப்பிடும் ஆடு இருக்கு அது குடும்பம் இல்லை பல மாறவு சரியாது அப்படி கழுவி ஒரு பாஜகம் அத்தகைய பாஜன கழுமையை என்னை கழுதை சுமந்து குங்குமம் குங்குமம் சுமந்து போறதுன்னா ஒரு காலம் கால வந்து இதை கிணிக்கலாம் குங்குமம் முருட்டி அதிகமா சுமந்து வாங்க சக்தி உசங்கள் அதிகமா இருந்த காலம் அதை வச்சுக்கலாம் எந்த காலமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எழுதின பள்ளி மாணவர்காலமா இருக்கலாம் அதே போல திருவள்ள காலத்துல சமரங்கள் எதிரப்படுது சாக்காடு அச்சிடும் அடிபடியா அவர்களுக்கு உபயோகம் கால்நண்ணா சக்தி உபாசனைகள் அதிகமாக இருந்தால் குங்கும்தான் அவங்க அர்ச்சனை பண்றது இருக்கலாம் தெரியுது ஆகவே அதனுடைய கழுதியை கொண்டு போய் குங்குமத்தை இயல்பு கேட்டுக்கிட்டே என்ன சொன்ன வெற்றி எல்லாம் கெட்டு பூங்கா இருக்கு அது போல சில பாடு என்று பாடல சொல்லி முடிக்கிறார் அடுத்த பாட்டில் துன்பம் அவர்காலும் இருக்கப்படாது இந்த ராஜ்ய பாரத்தில் பெரும் துன்பம் இருக்கு துன்பம் இல்லாத பிறப்பு இறப்பு இல்லாத நிறைய நீங்கள் சொல்லணும் முனிவன் அந்த ஒண்ணாக அடுத்த பாடல உடல் சொல்லுகிறார் ஆகவே இந்த உயர்நிலை அடையணும்னு சொன்னால் உயர்ந்த அடையணும் பெரிய அது கழிக்கலன்னு சொன்னால் எப்படி விரலுக்கு தெரிந்த வீக்கம் மாவுக்கு இருந்த பணியாரம் ஏழைக்கு இருந்த மாப்பிள்ளை மாதிரி பணக்காரத்தான் மாப்பிள்ளை அப்படி பணம் கூட்டி வைப்பார் இந்த அதிகாரத்தன்மை தீர்மானம் இருக்குமே ஆனால் குருவை சேர்த்து வைப்பார்கள் அதிகாரத்தன்மை இல்லாதவர்களுக்கு சாதாரண கால் குறு அறுபரு போதும் அவங்க முழுக்க தேவையில்லை அவங்க முழுக்க விழுந்தால் கூட கிரிக்க முடியாமனால அதனால் ஒன்னா கிளாத எம்ஏபிஏ படித்தாலும் தேவையில்லை இந்த காலத்து வேலை கிடைக்காம சொல்கிறாங்க பிஏபி படித்தவங்க தான் ஒன்றாம் கிளாஸ் கொடுக்குறாங்க இப்போ ஏன் வேலை கிடைக்கல அதனால் இப்போது அந்த காலத்தில் எட்டாம் படித்தவங்க தான் சொல்லணும் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டு எட்டாக படித்தா போதும் பத்தாம் படித்தாலும் போதும் இந்த வாத்திர மக்கள் வேலை கிடைக்கல இல்லை எப்பயும் சொல்லி கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு அந்த படிப்புக்கு இந்த ஒன்றாம் கிளாஸ் அமர்ந்தும் கிடையாது எடுத்துக்கலாம் பண்பாடான பிறகு ஈசன கூட்டி வைப்பாங்க அவர் அடுத்த பாட்டுல உதயசம்பதிய ஆரம்பிக்கிறாங்க நீக்கி இச்சையின் மீட்டது என் நினைவும் குருவியை உடற் காவல்தான் காவலையும் கைவிடுத்து உட்கரணங்கள் நெறிய உடுக்கிடில் வீடும் கூடும் தானாகவே பவத்தின் கருவெழுந்திலும் இன் நெறியினி விரைவில் கை கொண்டு செல்லனால் உபதேச கிராமத்தான் ஞானம் அடையணும் முக்கிய அடையணும் சொன்னால் இந்த கிரமத்தை கையாளணும்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்க சொல்றாள் இதுவகை சார்வாம் புறப்பட்டு நீக்கி என்ன புறப்பட்டு ரெண்டு பிரிவு பொருள் சார் உயிர் சார்பில் ரெண்டு பிரிவு பொருள் சார்புனா சொத்து வீடு வாசல் அடிமை உயிர் சார்புனா மனை மக்கள் சொந்தக்காரங்கள் சம்பந்திகள் உயிர் சார் ஆக ரெண்டிலையும் பட்டு உண்டு பட்டுக்களை போக்கணும் சில பேர்கள் குடும்பத்தை விட்டு வந்தவர்கள் இருக்காங்க சன்னியாசிகள் நம்ம தான் பார்த்துக்கு அப்புறம் கடைசியில் மடங்கள் இருந்து வெளியே போக முடியாது வந்துருச்சு அப்புறம் பார்த்தாங்க வீட்டுக்கு போய் நான் சொத்து கேட்டு பாவத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க உயிர் சாறு போச்சாலே பொருள் சார் விட அவங்க சொல்லுவாங்க என் சொத்து பாவச்சி படைக்கிறேன் ஒருத்தரே கையேந்து வாங்குறதே கிடையாது பெருமையா பேசுவாங்க அவர்கள் உயிர் சாறு விட்டாங்கள பொருள் சார் விடல ரெண்டே வருதுன்னா மிக வந்தாங்க உயிர் சார்பு பொருள் சார்பு ரெண்டும் முதல்ல புறப்பட்டுன்னு அதுதான் இருவகை சார்பாக பொருட்பற்றை நீக்கி புறப்பற்ற நீக்கி இச்சையின் மீட்டு என்ன கூட வாசனா பிற வந்துட்டே இருக்கும் அங்கு பிடியோங்கிற மாதிரி நான் எல்லாம் விட்டு வந்தோம் எப்படி இருக்காலும் என்ன தெரியல ஒன்றும் புரியலையே ஒரு ஆசை இருக்கும் அதையும் ஆடையில மாத்திரணும் இச்சையின் மீட்டு அந்த மீண்டும் போகலாமான்னு கூட சில பேர்களுக்கு எண்ணம் வருவோமே நினைவும் உருவையே இருக்கிறதும் உடற்காவல் தனியா அப்புறம் விட்டுட்டா செயல் பற்று உடம்பு எப்படியா காப்பாத்துறது அது பணம் வேணும் அல்லவா என்று எண்ணம்ல வரும் காவல்தனி கைவிடுத்தே அது பகவான் இருக்கா பிரார்த்தம் இருக்கு அப்படின்னு நம்பிக்கை வரணும் வரணும் அப்படியே விட்டாலும் சரின்னு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படி நம்பிக்கை உண்மையானால் அந்த பற்றும் குறைக்கலாம் முட்டி நீக்கலாம் படிப்படியாக போயிருக்கும் உலர் காவலை காவல்தானையும் கைவிடுத்து அதன் பிறகு உட்கரணங்கள் இருக்கு வாசனைகள் மனதில் ஜென்மாந்திரங்களில் சம்பாதிச்ச வாசனைகள் இந்த ஜென்மத்திலே சம்பாதித்த வாசனைகள் இதெல்லாம் வந்து போராடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய குருவரல் நிறைய ஒலிக்கீடு அது ஒடுக்கிறது எப்படி சிரள மரணம் நித்தியாசனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் போகும் திருட எண்ணங்கள் அதுக்கு மாறுபட்ட எண்ணங்களை வளர்த்தணும் வாசனைகளை அந்த குருவரள் நிறைய ஒழுக்கடில் வீடும் கூடும் முத்திகளை பிறகு தானாகவே பகத்தின் கரு அழிஞ்சிடும் இனி அது மூலமே போயிடும் மஞ்ஞானம் போச்சு பாருன்னா மஞ்ஞானம் அதனால இது கரமதி தான் இது இளத்துலேருந்து செய்யலாமான்னா இங்கே செய்யலாம் கோதிலி சாமி கோயிலுக்கு ஆதி குரு அவர் தான் இவர்க்கும் அந்த பண்ணுறா வீட்டில் அவர் கை வராணத்தில் சிவனடியார் சிவபக்தர்கள் அப்படி இருந்தவங்க தான் என்ன சிவலோகம் தவிர வேறு அந்த லோகத்தையும் அவர்கள் மோசம் இளத்தில் இருந்து கொண்டே செய்வார்கள் போகிற காலம் தான் அதை தான் போயிருக்காங்க அமல்நீதி நாயனார் குடும்பத்திலே போய்ட்டார் தராசு கூட அப்படி போயிட்டார் தேராசு கூட போயிடு அப்படியே உள்ள காரணம் என்னன்னா இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நடிகர் மாதிரி தான் இருக்கிறது சினிமா நடிகர் வேஷம் போட்ட மாதிரி நடிக்கணும்னு போகணும்னு கடமை உண்டு அவங்களுக்கு அனுப்புற வேதத்தை கழிச்சுட்டு சாதான் நடிகர் அப்படி போல தனக்கு ஒரு கடமை இருக்கிற அதை செய்து வேண்டும் என்று உணர்வோடு செய்வாட வழிய ஆசையோடு செய்வதில்லை சுவன் செய்யாத காரணத்தினால் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அவருடைய லட்சியம் சிவனுடைய அது மனபரிபாகத்தை தகுந்த மாதிரி சாவோ சாய்ப சார்வோ சாயிஜம் நாலு பதில் இது பக்தி மார்க்கத்தில் பெரிய புராணத்தில் நமக்கு காட்டப்படும் அதே மாதிரி ஞான மார்க்கு அப்படித்தான் இழத்திருந்து கொண்டு அபியாசம் பண்ணலாம் அபியாசம் பண்ணும்போது சிறுகை சிறுகே இந்த வரும் ஊர் சார்பு இருக்கா இருக்கட்டும் சொந்தக்காரன் வந்தால் போகிறாங்கன்னு போயிடணும் சொந்தக்கார மேலே அதிக பட்டுகள்லாம் இல்லாமல் ஏதாவது சரி கல்யாணம் கூப்பிடுறான்னு போயிட்டு வந்துட தான் கருமாதிக்கம் போக வேண்டியது தான் சும்மா போய் தொடங்க வச்சுக்கூடாது அவ்வளோதான் போகுது அப்புறம் பொருட்சார்பு கருமானம் கிடைச்சால் திருப்தி அழிக்க வேண்டியது தான் பச்சிருக்கா பணக்கான இருக்கானே கொடித்தராகிட்டானே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கீழே இருந்தாலும் மேலே போயிட்டானே வழி பண்ணியிருக்காப்பட்டு வந்து பொருள்கள் விடுறதுங்கிறது கருத்து இல்லை மனதில அந்த தொடர்புதான் கருத்து மற்றும் தொடர்பாடுகள் விட்டார்கள் உடம்பு மிக சரீரமே அதிகம் தான் பாரு என்ன பண்றது விவகாரம் அதனால இதெல்லாம் இதை செய்யலாம் மனதை மாத்திக்கணும் அதனால கடமைங்கிற ஒரு உணர்வோடு செய்யும்போது எல்லா மனசு மாத்திடலாம் ஆசையை மாற்ற முடியாது அப்புறம் கர்மம் பலமா இருக்குமே நீக்கணும் போது வரணும் உடற்காவலையும் கைவிடுத்து சமரச்சனை பற்றி காலப்பட மாட்டேன் புறமடைந்தாலும் சரி எப்படியோ மிச்சம் சாப்பிடப்படாத அதுவும் சரி இல்லை பெரிய மடாபதியாக இருந்து கோடிகள் வர சில பண்ணால் அதுவும் சரி அப்படி மனோபா வரணும் அப்படி இருந்தா சைர சம்பராச்சனைக்கும் கவலைப்பா இல்லை தொடர்காவலில் கைவிடுத்து உட்காரணங்கள் வாதன இருக்கு அது அபியாசரால் போகும் அது அப்பதான் முழுத முழு நிலை வருது அந்த மனமானது ஒழுங்கும் அதுக்கு சிறுவமான பண்ண வேண்டும் இரண்டு பண்ணலாம் திரும்ப அடைந்தும் பண்ணலாம் ஆக சிறுணமான வித்தியாசம் மிக உயர் நித்தி சுதர்மம் அது நித்திய கர்மம் என்னைக்கு ஒரு நாள் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல அந்த மாதிரி மாசு ஒரு நாள் அல்ல திரும்பம் நூற்றுக்கு நித்தியகர்மம் திருவள்ளம் இப்படி செய்யறதா என்னாச்சு நான் பிரம்மஸ்வரபன் பஞ்சகோஷன் நான் என்ற பாவனை வளரும் வளர வளர சரீரத்திலே உள்ள ஆசைகளை குறையும் பஞ்சகோஷங்களில் ஏதாவது ஒரு நான் இணைந்துங்கிற பாவன குறையும் நாலுல குறைய குறைய அது பழையவாசலாம் போயிடும் யான் எனதுங்கிற பாச பாவனும் போயிடும் அதில் அபியாச பலம் தான் ஒரு நாள் நாளில் எல்லாம் வடசாரங்களை செய்யணும் வளர்க்க செய்யும்போது அது மாறுதல் தெரியும் அந்த மாறுதல் ஆனது முன்னேறினதுக்கு எப்படி இருந்ததுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்புறம் தெரிஞ்ச பிறகு இன்னும் முன்னேறணும்னு ஆசைப்படணும் தினமத்தில் முடியலன்னா அரிஜனும் தொடரலாம் வாசனைகளை மாற்றி அமைக்க தொழவு திருவரும் உணவு தடையில் ஆறுதான் சாரம் நடக்கலாம் இப்போ மகாராஜ ஏன் போனா அவருக்கு ஆறுதம் அப்படி இருக்கு நிவிறி பிரார்த்தம் அவருக்கு பழத்தை வந்துருக்கு ஜனகராஜன் பிரவர்த்தி பிராரந்தம் அவர் போக முடியல அப்படி ஒருத்தர் ஆரந்திக்காதீங்க வேலை என்னெல்லாம் வாங்கிட முடியும் பாரா அவன்ிட யான வரசு இயற்கையினார் ஒரு நாள் பின்னரே அவனை நினைந்த அனைவரையும் பெயர் விடைவடுத்தரசன் மன்னரே கோல மகன் அந்த புறத்தில் வரிந்தனான் உங்கத்தேன் இப்படி குருநிலத்தில் உபதேசம் கேட்ட பிறகு அதை அரண்மனைக்கு சென்று சிந்தனை செய்து செயல்படுத்த முயற்சி பண்ணார் அப்படி பண்ணும் போது அந்நிதி குருவால் திரும்ப அகன்றன அந்த குருவனுடைய உபதேசத்தினால சந்தேகம் உரிய விட்டனர் திருவழாக்கி விட்டு நிச்சயமாக தெரிந்து கொண்டு உண்மையான அரசியற்கையினை நீண்டன அப்ப சரி முன்னாலே ராஜன் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு நாள் வேகத்தினால உதயசம் கேட்டுக்கொண்டாரே அந்த மார்க்கத்தை சிந்தனை பிறகு நினைந்து அதனை நினைந்து அனைவரையும் இப்போது ஞான சாதனங்கள் செய்யும் காலத்துல குருபதேசம் கைவரப் பெருமையான குடும்பம் தெரியும் அதனாலதான் பல பேர்கள் குடும்பத்திலிருந்து ஊற்றி வர்றாங்க அப்படி போல இவருக்கும் பின்னறி அதனை இணைந்து அனைவரையும் பெயர் மடை கொடுத்து அவர்களிடம் சொல்லிக்கிட்டு அரசன் ராஜமானவன் முன்னேறிய கோலம் அகன்று ராஜா உடை மலை எல்லாம் நீக்கி அந்த புறத்தில் வைமனன் ஒருவன் ஆய் தனித்தேன் அரண்மனையில் எகந்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னார் அரசு ஒருவர் அனைவருமே அரசனை நோக்கிய நித்திய கரும் அகர்ந்து வாழாவிருந்து நன்றே இப்படி ஏகாந்தமா இருக்கும் போது மந்திர பிரதானிகள் ராஜா கிட்ட வந்து கேட்கிறாங்களா அரசர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் மன்னிகள் புரோகிதர்கள் அதாவது பார்க்கி நல்ல காரியக்கூடிய அவடத்திலேயே அன்புறத்துக்கு சென்று ராஜாவை பார்த்து நித்திய கருமம் நுழன்று சுபரமானிய கருமிற்கே ராஜபாரம் அதை நீக்கி வா சும்மா இருப்பதானது அரசியலுக்கு ஒன்று ராஜாவுக்கு நிதி அல்லவே என கேட்டதற்கு அவர் வேண்ட அவர் கேட்கும் போது அவர்களை நீக்கியே வேண்டன் அவர்களை பார்த்து ராஜனானவன் அரசு நீற்கையினே வேண்டலன் இன்மேல் இன்னும் அரசு பதவி எனக்கு வேண்டாம் என்ன வேண்டும் என்ன கேட்டாங்க என்னை அறியவே வேண்டிய நன்றி என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று ஒருவனாய்த்தே தசை வருத்தடைவேன் குணன் இங்கினை திரும்பாது நீ வேண்ட அரசியிலும்ோகத்திலும் ஆசைற்ற ஆட்சி செஞ்ச கொடுத்த ராஜா பெருமையிலும் நான் போகத்திலும் ஆசையை விட்டு விட்டேன் என்ன செய்ய விட்டு தனித்தேன் நான் புரிஞ்ச வனத்துக்கு சென்று தனியாருக்கு போறேன் அப்ப என்ன செய்வேன் கேட்ட மனத்து அசைவு அறுத்து உடனே சஞ்சலமான மனதின் சரி பண்ணி நேர் பண்ணி சமாதிரி அனுப்பி முக்கிய அடைவேன் சரி எத்தனை காலம் ஆகும் திரும்ப கேட்டா போரிடவேன் மனம் இங்கு இனி திரும்பாது செய்து விட்டேன் உறுதியாக இவ்வளவு மோதாரத்தை விட்டு நீ போகலாமா கேட்டா போகத்தை போடணும் நான் திரும்ப மாட்டேன் எனக்குன்னு கேக்குறாங்க